வணக்கம் ஜூலை 22 இரண்டு இரண்டாயிரத்தி நட்டனை பொது அறிவு குவியலுக்கான மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது உலகளாவிய பல பரிமான வறுமை குறியீடு எனும் மல்டி டைமென்ஷனல் பாவர்டி இண்டெக்ஸை வெளியிட்டவர் யூஎன்டி எனும் ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டக்குழு இரண்டு அச்சிந்தா ஷூலி பழு தூக்குதல் விளையாட்டுடன் தொடர்புடையவர் மூன்று இந்தியா மற்றும் அமெரிக்க நாட்டுக்கு இடையே இருதரப்பு வர்த்தகம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்குள் பில்லியனை ஏட்டும். இனி இன்றைய நட்டினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் பத்தாவது ஜாக்ரன் திரைப்பட விழா எங்கு நடைபெறுகிறது 2. G7 நிதி அமைச்சர்கள் கூட்டம் எந்த நாட்டில் நடைபெற்றது மூன்று ஆண்டில் அப்போலோ லெவன் என்ற விண்கலத்தில் பயணித்து நீல் ஆம்ஸ்ட்ராங் சந்திரனில் முதன் முதலில் தரையிறங்கினார் மீண்டும் சந்திப்போம் நன்றி